வணக்கம் நட்டனியின் ஆயிரத்தி நானூற்றி செய்தி சேவை மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பங்குனி மாதம் பதினேழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் தமிழக செய்திகள் தமிழகத்தில் மருந்தாளுநர் பணியிடங்களுக்கான தேர்வில் பி ஃபார்ம் பட்டதாரிகளையும் அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் இயற்கை ஏழில் கொஞ்சம் சுற்றுலா தலமாக விளங்கும் கொல்லிமலையில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது இதை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நாற்பத்தி வாரங்கள் கடும் பயிற்சி முடித்தி எண்பத்தி இளம் ராணுவ வீரர்கள் ராணுவ பணியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்டக்கோரி சென்னையிலிருந்து மதுரை வரும் இண்டிகோ விமானத்திற்குள் புகுந்து பார்வர்டு பிளாக் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இரண்டாம் கட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாகிறது புதிதாக விண்ணப்பித்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் உள்ளதா என்பதை இன்று முதல் தெரிந்து கொள்ளலாம் என சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரகாஷ் தெரிவித்துள்ளார் திமுக பொருளாளர் துரைமுருகனின் காப்பாடி வீட்டிலிருந்து கணக்கில் வராத ரொக்கப்பணம் பத்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என வரும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நடந்த மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மீன்பிடித்து மகிழ்ந்தனர் இந்திய செய்திகள் காஷ்மீர் மாநிலத்தில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது மீண்டும் கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் எதுவும் இல்லை மேகாலயா மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேர்தலில் வாக்குச்சாவடிகளில் பார்வையற்றோருக்காக பிரைலி வாக்குச்சீட்டு விநியோகிக்கப்பட உள்ளது ராணுவத்தினருக்கு வழங்கப்படும் உணவு தரம் குறைந்ததாக இருக்கிறது என்று பேஸ்புக்கில் வீடியோ வெளியிட்டதால் பணி செய்யப்பட்ட பாதுகாப்பு படை வீரர் பிரதமர் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார் ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் தேவப்படுவதை சாதாரண பொதுமக்களும் பார்க்க இஸ்ரோ ஏற்பாடு செய்துள்ளது பீகார் மாநிலம் பெஹுசாராய் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் ஜே மாணவர் கண்ணையா குமார் மீது தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பெங்களூரு அருகே கன்னட திரைப்படத்தின் படப்பிடிப்பில் சிலிண்டர் வெடித்து தாயும் மகளும் உயிரிழந்தது குறித்து படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சீனாவை விடமணி தொடங்கு அதிகளவில் பள்ளிகள் இருந்தாலும் இந்தியாவில் கல்வித்தரம் குறைவாக உள்ளதாக சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு அறிக்கை ஒன்று செய்திகள் ஓ பி ஓ ஆர் திட்டம் உள்ளிட்ட சீன திட்டங்களால் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என அமெரிக்க வெளியுறவு மந்திரி மைக் பாம்பியோ கூறியுள்ளார் லிபியா நாட்டில் கடலில் தத்தளித்த நூற்றி பதினேழு அகதிகள் பத்திரமாக மீட்கப்பட்டன எத்தியோப்பிய விமான விபத்தில் நூற்றி பேர் பலியானதன் எதிரொலியாக போயிங் விமான நிறுவனம் மீது அமெரிக்காவில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கு வழங்கப்பட்டுள்ள அவகாசம் கடைசி வாய்ப்பு என்று பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது ரஷ்ய நாட்டின் காம்சாக்கா தீபகற்ப பகுதியில் சத்துவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிட்டர் அலுவலில் பதிவானது பாகிஸ்தானில் சிந்தி மக்களுக்கு எதிரான கொடுமைகள் பற்றி விசாரிக்க ஐநா சபைக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன் வரும் பதினோராம் தேதி அமெரிக்கா செல்கிறார் அங்கு வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டிரம்பை சந்தித்து இருதரப்பு பே பேச்சுவை கொரிய தீபகற்ப பகுதியில் அணு ஆயுதங்களை முழுமையாக கைவிடுதல் பற்றி இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர் வணிகச் செய்திகள் ஒட்டுமொத்த நாட்டின் பணவீக்கம் நான்கு அளவில் இப்போது கட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் முதன்மை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் தெரிவித்தார் மோட்டார் வாகனங்களுக்கு அளிக்கப்படும் தேர்ட் பார்ட்டி காப்பீட்டு கட்டணம் இந்த ஆண்டு உயர்த்தப்படவில்லை மோட்டார் சைக்கிள் கார் மற்றும் வர்த்தக வாகனங்களுக்கு இது பொருந்தும் மார்ச் முப்பத்தி தேதிக்குள் சம்பள பாக்கியம் முழுவதையும் தராவிட்டால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வேலை நிறுத்தம் செய்யப்போவது உறுதி என ஜெட் ஏர்வேஸ் பைலட்டுகள் உறுதியாக தெரிவித்துள்ளன அமெரிக்காவில் எண்ணெய் உற்பத்தி அதிகரித்ததாலேயே சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்ததாக கூறப்படுகிறது விளையாட்டுச் செய்திகள் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது ஒருநாள் போட்டியிலும் பாகிஸ்தான் அணி தோல்வியை தழுவியது சுல்தான் அஸ்லான்சா ஹாக்கி போட்டி தொடரில் இந்திய அணி தனது கடைசி லீக் ஆட்டத்தில் பத்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் போலந்து அணியை வீழ்த்தியது திரைச்செய்திகள் உலக திரைப்பட ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படும் அவெஞ்சர்ஸ் கேம் அடுத்த மாதம் வெளிவர இருக்கிறது விஜய் ஆண்டனி நடிக்கும் தமிழரசன் படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது அரசியல்வாதிகளை கிண்டல் செய்து இனையத்தில் வெளியாகியுள்ள தர்ம பிரபு படத்தின் டீசருக்கு வரவேற்பு கிடைத்துள்ளது இத்துடன் நண்டனியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்